ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணையமுதிரா கிருஷ்ணா நம ஜேயசனிசன்னியோ நேஷ்டி நாட்சந்தோ மகாபாஹோ சுகம் பமுச்சிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகியை புகழ்ந்து பேசுகிறார் அர்ஜுனன் கர்ம சந்நியாசத்தை உயர்வாக நினைக்கிறான் கர்மயோகமும் உயர்ந்ததுதான்ப்பா தகுதியை பொறுத்து தான் நாம் கர்ம சந்யாசம் பண்ண முடியும் ஆகவே கர்மயோகியும் சன்னியாசின்னு புகழ்ந்து பேசுகிறாரு இங்கே சஹா நித்ய சந்ந்நியாசி இதி ஞேயா இங்குறது ஸ்லோகத்திலே நம்ம அவனை எப்பொழுதும் சந்நியாசி அப்படின்னே தெரிஞ்சுக்கணும் யாரு யஹா ந துவேஷ்டி ந காங்கதி எவன் எதையுமே விரும்புறதில்லையோ வெறுக்கிறதில்லையோ அதாவது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறது ரெண்டு தான் ஒன்று சுகம் இன்னொன்று துக்கம் அது எந்த விஷயத்தின் மூலமாக இருந்தாலும் சரி அது எது வேணாலும் காரணமாக இருக்கலாம் இதுதான் சுகத்துக்கு காரணம் இது தான் காரணம் அப்படின்னு உலகத்தில் எதையும் விவஸ்தா பண்ணி சொல்ல முடியாது ஒருத்தனுக்கு சாதாரணமாக பூமியில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கலாம் இன்னொருத்தனுக்கு மலை ஏறுவது ரொம்ப சுலபமாக கூட இருக்கலாம் ஆகையினால சொல்கிறார் இங்கே கர்மயோகி என்ன பண்ணுறான் வாழ்க்கையில் எதையும் விரும்புறதில்லை எதையும் வெறுக்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சந்யாசிக்கு சமானமானவன் சந்நியாசிக்கு என்ன ஒரு மனசாந்தி இருக்கோ அதே மனஷ் சாந்தி கர்மயோகத்தை பண்றதுனாலயும் கிடைக்கிறது ஞானத்தினால வர்ற மனசாந்திங்கிறது ஒன்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்படுற ஒரு மனசாந்தி கர்மயோகிக்கு வருது கர்மயோகின்னா லௌகிக பலன்களை விரும்பாம மனசு சுத்தமாகணுங்கிறதுக்காக கர்மா பண்றவனத்தான் இங்கே பகவான் கர்மயோகிங்கிற சஹா நான் அந்த கர்மயோகி இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா தயோஸ்து கர்ம சந்யாசாத் கர்மயோகோ விசிஷத்தேன்னு கர்ம சந்யாசத்தை காட்டிலும் கர்மயோகம் விசேஷமானது சிறந்ததுன்னு சொன்னார் பெரும்பாலான அஜானிகளுக்கு கர்மயோகம்தான் சிறந்தது கர்மசன்னியாசிய போலவே நீ இந்த கர்மயோகியையும் புரிஞ்சுக்கணும் சஹா நித்திய சந்நியாசி எப்பொழுதும் அவன் சன்னியாசிக்கு சமானமானவன்தான் அவன் சந்யாச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காட்டாலும் வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு ஒரு மன அமைதியை உடைய சன்னியாசியும் லௌகிக பலன்களை விரும்பாம கர்மத்தை பண்ணுகிற கர்ம யோகியும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் இன்னும் இதைப்போல சில ஸ்லோகங்கள்லாம் பின்னால் சொல்ல போகிறார் ஆறாவது அத்தியாயத்தில் வரப்போகிறது நிர்துவந்தோஹி மகாபாகோ மகாபாகோன்னா புஜபல பராக்கிரமம் உடையவனே பெருந்தோல் உடையவனே அர்ஜுனா நிர்துவந்துவா நிர்த்வந்துவான்னு சொன்னால் துவந்தம்னு சொன்னால் இருமை இந்த லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் இப்படி சொன்னோமே ஏற்கனவே இதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம் சுகதுக்கே சமய கிருத்வாங்கிற ஸ்லோகத்தில் ஆக இந்த நிர்துவந்தோம் விடுபட்டவன் இந்த இருமைகளிலிருந்து விடுபட்டவன் பக்குவத்தினால அந்த ஆட்டிடியூடு வாழ்க்கையை புரிஞ்சின்ற அந்த பாவனையினால் இருமை வகை தெரிந்துன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த துவந்திலிருந்து விடுபட்டவன் பந்தாத்து சுகம் பிரமுட்சியத்து ராகத்வேஷத்துலேருந்து விடுபட்டவனுக்கு சீக்கிரம் மனப்பக்குவம் வந்து குருவினுடைய அனுகிரகத்தினால தத்துவஜானம் நன்றாக விளங்கி அனாயாசமாக பந்தத்திலருந்து விடுபட்டுருவான்னு அர்த்தம் பந்தாத்து சுகம் பிரமுட்சது பந்தத்திலருந்து அனாயாசமாக விடுபட்டுடுவான் ஒரு சிரமம் இருக்காது பக்குவம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் பண்ணுறத காட்டிலும் பக்குவத்தை அடையறத்துக்காக கர்மயோகம் பண்ணுறது உத்தமம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக பகவான் கர்மயோகியை ஸ்துதி பண்ணுறதன் கர்மயோகோ விசிஷியத்தேங்கிற அந்த வாக்கியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துலேஷ்டி மகாபாஹோ சுகம் பிரமுச்சியே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய